பாட்டாரும்பு ஸீத் அக்னஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் தந்தைத் அவர்கள் சில தீனார் பொற்காசுகளை தர்மம் செய்வதற்காக கொண்டு வந்தார்கள் தர்மம் செய்ய ஒன்று வாங்கிக் கொண்டு வந்தேன் அல்லாஹின் உமக்கு தர நான் நாடவில்லை என்று என் தந்தை கூறினார் உடனே நான் நபி சொல்லு அலைவசல்லம் அவர்களிடம் இது பற்றி முறையிட்டேன் நபி அவர்கள் எண்ணியது அதாவது நன்மை உமக்கு உண்டு மகனே நீ எடுத்தது உனக்கு உண்டு என்று நபீசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு இரண்டு இரண்டு